மக்காக யுத்தம் செய்யும் இரட்சிப்பின் தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக சுற்றி மதவரி கூட்டங்களைக் கண்டு நீங்கள் பயந்தது போதும் கர்த்தர் ஆயுதங்களைக் கொண்டு ரச்சிக்கிறவர் அல்ல இந்த ஆண்டில் நீங்கள் நின்று கொண்டு ஆண்டவர் செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீர்கள் இன்று காணும் எகிப்தியனை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கத்தர் இந்த ஆண்டில் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார் என்று இந்த ஆண்டில் நம்மை பலப்படுத்தும் வல்லமையான கத்தருடைய தீர்க்க வார்த்தைகளை உங்களுக்கு அறிவிக்க வருகிறார் புதியருசலிம் சபையின் தலைவரும் அப்போஸ்தலருமான எஸ் அவர்கள் வல்லமையான வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் இருக்கும் எல்லா பயத்தையும் நீக்கி ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற தைரியத்தை உங்களுக்கு நிச்சயமாய் கொடுக்க போகிறது ஆமே தேவனுக்கு மய்மை உண்டாவதாக இந்த வருடத்தின் முதல் உங்கள் மத்தியில் இருக்கும் தேவன் அறிவித்த வார்த்தை உங்கள் மத்தியில் வைக்க முடியாத ஆண்ட ஒரு அருளியிருப்பாக ஆண்டவரை நான் சுதிக்கிறேன் இந்த ஆண்டிலே மலை தேசங்களிலே கடினமான இடங்களிலே தேவனுடைய வார்த்தை விதைக்கப்படும் என்று கர்த்தர் எனக்கு வாக்களி சேலை எழுவனுடைய வார்த்தை மலை நாடுகளுக்கும் செல்லும் என்று சொல்லியிருக்கிற அப்படின்னால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்வாராக இந்த ஆண்டு என்ன எப்படி இருக்குமோ எண்ணமும் எ்பார்ப்ப்ப்பும் எல்ல பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல உலக மனிதர்களுக்கும் அது உண்டாகிற ஒரு காரியமாக இருக்கிறது ஆஹ் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அது அப்படினால எனக்கு மூன்று வாரங்களுக்கு முன்னாலே ஆண்டவர் இந்த வார்த்தையை அதாவது எனக்கு அருளினா நான் இவைகளை மாற்றி வேறு அதாவது அசீர்வாதமான வார்த்தை உண்ட நிலையில் மாற்றம் என்று மனதை வைத்திருந்தேன் அதை எல்லமும் லாக் ஆகி இந்த வார்த்தையே கருத்தர் சொல்லும்படியாக எனக்கு அருள் செய்தபடினால ஆண்டவரை நான் சோதனைகிறேன் காரியங்களை பார்க்க இருக்கிறோம் கருத்தர் இந்த ஆண்டுல மாத்திரம் இல்ல இந்த ஆண்டை தொடர்ச்சியாக செய்ய போகிற காரியங்கள் இந்த ஆண்டில ஆரம்பித்து இந்த காரியத்தை தொடர்ச்சியாக செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி இருக்கிறபடினால ஆண்டவரை நான் சோதனைகிறேன் அலையலுயா ால நாம் செய்யலாம் யாப்தகம் பதி நான்காம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்களை நாம் ஒருவர் வாசெய்யலாம் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி நீங்கள் நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் புதிய வருடம் இன்று நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை பாருங்கள் உங்களுக்கு அருளப்போகிற இந்த ஆண்டில் என்ன என்பதை நின்று பாருங்கள் இந்த ஆண்டிலிருந்து என்ன ரட்சிப்பெல்லாம் உண்டாகிறது என்பதை பாருங்கள் என்று விரைவாக்கு சொல்லுகிறது வாசிக்கலாம் நீங்கள் காண்கின்ற எகிப்தரை உங்களை பயமுறுத்து அச்சுறுத்து இன்று கண்ட எகிப்தே இனிமேல் மறைந்து விடுவார் உங்களுக்காக உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அறுபதாயிர கட்டிட பிள்ளைகள கலங்காதியர்கள் என்று தேவனுடன் வாழ்க்கையை கடந்த ஆண்டுகளிலேயோ அணுகியிருக்க முடியும் வாழ்க்கையில வந்திருக்க முடியும் ஆனால் இங்கே இன்றைய இசரவேல் ஜனங்களை குறித்து நாம் இவர்கள் எகிப்து நானூறு வருடங்கள் தேவனை மை தேவனை ஆராதிக்க முடியாதபடி இவர்கள் அடிமைத்தரத்துக்குள் இருந்தார்கள் என்று நாம் காணுகிற நானூறு வருடம் இவர்கள் செய்வேதந்தரிப்பதற்காக What have you done? அவர்கள் சென்றார்கள் சென்ற பிறகும் இவருடைய இருதயம் கடினமாகி அவர்களை மறுபடியும் இந்த அடியில் கொண்டு ஆண்டவரை ஆராதிக்க விடக்கூடாது மெய்யறைவரை ஆராதிக்க விடக்கூடாது தடை வேண்டும் என்ற தீர்மானத்தோடு அவர் முற்பட்டு அவர் செலக்ட் பண்ணி அதாவது ராணுவத்தினை முதன்மையான செலக்ட் பண்ணி அதற்குரிய ஆயுதங்களை எடுத்து குதிரை வீரர்களோடு அவன் வருகின்றான் லட்சக்கணக்கான இசையல்களை மடக்கி கொண்டு போக வழி போக முடியாத பயமுறுத்து பின்னால் எட்டி பார்க்கின்றார்கள் சேவைகளும் வந்துவிட்டார்கள் ஜனங்கள் எல்லாம் பயப்பட்டு நடுங்குகின்றார்கள் யாத்திரம் பதினாலாம் அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் பார்வன் சமீபித்து வருகிற போது பார்வையான சேவைகளும் சமீபித்து வருகையில் இஸ்ரமேல் புத்திர தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகித்திய தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது புத்திர கத்திரை நோக்கி கூப்பிட்டார்கள் தேவனுக்கு பயிமையண்டாவதாக இப்ப யாரும் கூப்பிடுவது யாருமே யாருமே உதவி செய்ய முடியாது முன்னாலே சமுத்திரம் இறைகிறது பின்னாலே அவன் பார்வையின் சேலைகளோடு கிட்ட வந்துவிட்டான் கற்று நோக்கி கூப்பிட்டார்கள் கூப்படுதல் கொடுக்கின்றார் இந்த நாளில் பேவன பாருங்கள் என்று கத்தனை வார்த்தை சொல்லுகிறது அருமையானவர்களே அந்த ஒரு ஆகிய தேவர் சொன்னார் என்னுடைய ஜனங்கள் விடுதலை ஆவதற்கு உன்னுடைய கையை சமுத்திரத்து நீட்டு என்றார் கையை நீட்டின என்ன ஆயிற்று சமுத்திர பிளந்த சமுத்திர பிளந்தது குமரிக்கொண்டிருந்த இறைந்து கொண்டிருந்த பயமுறுத்த அந்த கடலா இப்படி என்ன ஆகிவிட்டதா ரெண்டு சுவராக மதலாக ஆகிவிட்டது என்று நாம் காணுகின்றோம் அலைமாயிருந்த கடல் தந்திரையாக மாறிவிட்டது ரஷ்யா இன்றைக்கு நான் உங்களுக்கு அறப்போகிறேன் நீங்கள் பாருங்கள் இந்த ரஷ்யப்பை எப்படி கிடைக்கும் நாம் கட்டோக்கு கூப்பிட்டார்கள்ருளமான மக்கள் கற்றோக்கு கூப்பிட்டு பல காரியங்களை மனதில் கொண்டு அவைகளுக்கு ரட்சி போகின்றது என்று ஆண்டோர் சொல்லுகின்றார் கையை நீட்டு என்றார் வாசிகளால் எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள் கிழக்கு விழுத்து ஒரு ஜாமத்தில் கர்த்தர் அக்கினையும் மேகமான சிரமத்தில் கையை நீட்டினார் சமுத்திரம் இரண்டாக பழந்தது பிரிந்த ஜலமானது பெரிய மாதிரி நிற்கிறது இந்த எகிச்சர்கள் நடக்கும் தப்பி வைத்து ரட்சித்தார் தேவனுக்கு மழிமை உண்டாவதாக சவுத்திரத்துக்கு நேராக கையை நீட்டு கையை நீட்டின போது சவுத்திரம் ஆயிற்று பிளந்தது ரெண்டாய் பிளந்தது உங்களுக்கும் எனக்கும் என்று யார் நம்ம விடுதலை ஆக்க முடியும் என்று கத்தனை நோக்கி நான் கூப்பிட்டு இருக்கிறோம் கத்தனை நோய்க்கு கூப்பிட்டு இருக்கிறோம் பார்வனுடைய சேலைகள் பின்னாலே வருகிறது இங்கே சிறுவர் ஜனங்கள் கண்டபோது முன்னாலையும் போக முடியாது பின்னாலையும் போக முடியாது அவ்வளவு பெரிய நெருக்கடிகள் வாழ்க்கையில ஏற்பட்டு விட்டது கர்த்தாவே எங்களை ரட்சியோ என்று கூப்பிட்டார்கள் தேவன் அவர்களை ரசித்தார் இந்த ரெண்டாயிரத்தின்பதாவது ஆண்டு உங்களுக்கும் எனக்கும் பெரிய ரட்சி பூண்டாக இருக்கிறது சபைக்கு ஒரு ரட்சி பூண்டாக இருக்கிறது என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறபடினால தேவனை நான் சோதரிக்கிறேன் மகிமை உண்டாவதாக ஆண்டவர் தேவன் நமக்கு மத்தியில பிரசன்னமாக இருக்கின்றார் இந்த இரண்டாயிரத்தி ஆண்டு பத்தொன்பதாவது ஆண்டு பிறக்கிறதுக்கு முந்தியே என்று உள்ளத்தில் இந்த ஆண்டை ஒரு பெருமகிழ்ச்சி ஏற்பட்டது லேலு எனக்கும் சில வாக்கு அறிவிக்க வேண்டும் உங்களுக்கு நின்று கொண்டு எப்படி விடுதலை ஆவோம் என்று எண்ணாதீர்கள் என்பவர்கள் வழிபட மாட்டோம் என்று உறுதியாக நின்றார்கள் ராஜாவுக்கு கோபம் உண்டு என்ன பண்ணினான் ஏற்கனவே அச்சு பயங்கரமாக இருந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது ஏழை மடங்கு சூழல் ஒன்று உருவமில்லாமல் போயிடணும் அவன் என்னை நான் வழிபடுகிற தேவனை வழிபடுமா உயிரோடு வைப்பேனா அருமையான தேவன் பிள்ளைகளே ராஜா தன் நாவினாலே சொல்லுகின்றான் இவர்கள் தேவனைப் போல ரக வேறு ஒரு தேவன் உண்டோ என்று சொல்கின்றடுவதற்கு வீரர்கள் பலத்த மனிதர்களை தயார் பண்ணினான் எப்படி ஒரு ஆறு பேர் போயிருப்பார்கள் குறைந்தபட்சம் போயிருப்பார்கள் தூக்கிக்கொண்டு அக்கினி பக்கத்தில் போகிறது தூக்கி கொண்டு போனவர்கள் சாமலா போயிட்டார்கள் அவ்வளவு பெரிய கோவம் வீசினார்கள் திரும்பி வரவில்லை ராஜா அழிந்து போயிட்டார்களே இந்த மூன்று பேர் என்ன உள்ளே போனவன் சாம்பலா போயிருப்பான் பார்த்துக்கொண்டே இருக்கும் போது நாலாவது நானூலாவுகின்றார் சரவேல் ஜனங்களோடு தேவன் உண்டல்லவோ தேவன் அவர்களோடு உண்டல்லவோ அலேலுயா அவர்களோடு ஒரு ஞான கண்மலை சென்றது அந்த கண்மலை கிறிஸ்துவே பத்தாம் கொண்டு விருந்தின் பத்து நாளை வாசியா நம்ம இருக்கின்றார் நாம் ஒரு நாம் கூப்பிட்டு இருக்கிற சத்தங்களை கேட்டிருக்கின்றார் மக்கள் கூப்பிட்ட சத்தத்தை கேட்டிருக்கின்றார் நின்று கொண்டு இன்று உங்களுக்கு நடக்க போகிற ரட்சிப்பை பாருங்கள் இன்று நடக்க போகிற ரட்சிப்பை ஒரே குட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே அந்த ஞான கண்மலை அங்கே அவர்கள் அவர்த்திதான் கூப்பிட்டார்கள் அவரங்க இருந்தார் வருஷம் ஆயிடுச்சு தரிசனமானதுல்கிறோம் அவர் தான் அவர் தான் அது அப்படி நான் அருமையான கற்றுடைய பிள்ளைகளை இந்த நாடின் காலையில் நம்ம ஒவ்வொரு காரியம் நின்று ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாதீங்க பயப்படாதீங்க இந்த காரியம் என்ன எப்படியாகுமோ வாழ்க்கை எப்படியோ என்று பயப்படாதீர்கள் தானியலை வாலிபர்களை உள்ளே தூக்கி வீசிய போது வெளியிருந்து பார்த்துக் கொண்டே இருக்கிறான் ஐயோ நான் மூன்று பேரை தூக்கி போட்டோம் நாலாவது ஒரு ஆள் உள்ளே உலாவிக்கொண்டிருக்கின்றது ஆமா அது தேவதூதனுடைய சாயலில் அல்லவா அது மனித சாயல் இல்லையே என்ற ஆரம்பித்தது நடனடங்கினார் நடனடங்கினா இது என்ன ஆச்சரியமா இருக்கிறது வந்துடுவாய் நாள் பாருங்க தானியலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் அவன் வீடு எருக்குளமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது வேறு ஒருவரும் இல்லை என்றார் வேறு ஒருவரும் கிடையாது அதற்கு முன்னாலே நான் நான் சொல்லுகிற கட்டளின் முடி என்னுடைய தேவதைகளை வணங்காதவர்களை அக்கிர சூளைக்குள்ளே போட்டு இப்ப என்ன சொல்லுகிறான் இந்த மூன்று வாலிபர்களுடைய தேவனே தேவன் இவரை வழிபடாதவர்களுடைய வீடுகள் எருக்கலமாக்கப்படும் வீடுகளெல்லாம் மண்ணன் மண்கட்டி ஆக்கி போடுவேன் என்று சொல்ல போகிறார் சொல்கிறார் பயப்படாதீர்கள் என்று கொண்டு இன்று உங்களுக்கு நான் அருளும் ரட்சிப்பை பாருங்கள் சமுத்திரம் இரண்டாக வழிதிறந்து விட்டது வழிதிறந்து விட்டது பார்வன் சிலைகளும் மாயமாய் போய்விட்டார்கள் என்று நாம் காணுகின்றனர் அருமையான கற்றுட பிள்ளைகளை நாளில தேவ ஜனங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பயம் இவைகளை கத்தர் காண்கின்றார் இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்ம விரும்பி வாழ்க்கையில் உண்டாகிற நிந்தைகள் பாடுகள் பிரயாசங்கள் இவைகள் நம்மை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில சில குறைபாடுகள் உண்டு என்றால் ஒரு பக்தன் பாடியிருக்கிறான் அந்த பாட்டு எனக்கு தெரியவில்லை அதாவது கலந்துள்ளால் வியாதிப்பட்டால் பலர் வெறுப்பார்கள் கடந்தப்பட்டாலும் அப்படித்தான் அவருடைய வாழ்க்கையில அப்படி ஆயிட்டாலும் அப்படி அப்படி அண்ணாளை பற்றி நான் பார்க்கும் போது அவளுக்கு நீண்ட நாளாக குழந்தை இல்லை இந்த வார்த்தையில தீர்க்க தரிசன வார்த்தையாக உங்கள் மத்தியிலே நான் சொல்லுகின்றேன் அவளுடைய வாழ்க்கையில இது குறைவு நிமித்தமாக அவளுக்கு நிறைய பயமுறுத்தல்கள் அவளுக்கு நிறைய பயமுறுத்தல்கள் சொல்லியிருப்பார்கள் அவளுக்கு குழந்தை இல்லை கணவன் வேறொரு பெண்ணை கட்டி அவள் பிள்ளைகள் இருக்கின்றது அவள் சொல்லுகிற வார்த்தையை கட்டி நாம் அப்படி அப்படி நாம் கிரகிக்க வேண்டியதும் தியானிக்க வேண்டியதுமாக இருக்கின்றது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அவள் என்ன சொல்லுகிறாள் பாருங்க ஒன்று சாபரின் புசகம் இரண்டாம் அதிகாரம் முதலாவது வாக்கியத்தை அப்பொழுது அந்நாள் ஜபம் பண்ணி என் கர்த்தருக்குள் என் வாய் திறந்திருக்கிறது என்னுடைய பகஞ்சவர்கள் மேல் என்னுடையினாலே சந்தோஷப்படுகிறேன் எனக்கு அனைக பகைவர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு எதிராக எண்பாய் திறந்திருக்கிறது அப்படித்தான் பயமுறுத்தல்கள் உண்டாகிறது அப்படியாக இப்படியாக உங்களை இப்படி ஆகிடும் வழிபாட்டுக்கு வந்துவிடுங்கள் என்றால் ஆ பயமுறுத்தல்கள் பல வகையிலேயும் தேசத்தில் ஏற்படுகின்றது அப்படியே அண்ணாளுக்கு ஏற்பட்டிருக்கலாம் வாழ்க்கையில் இப்படி குறைபாடு இருக்கிறபடியால் உன்னுடைய எதிர்காலம் என்னமோ என்று பயமுறுத்திருக்கலாம் அருமையான நிறைவாக்கிறார் நீங்கள் கத்தரம் குறிப்பிட்ட சத்தத்தை கேட்டிருக்கிறார் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் அவர்கள் சொன்ன கொம்பு மேல நோக்கி நிக்குது மகிழ்ச்சி சொல்கிறார் அவர்களே நின்று கொண்டு கத்திரிப்பை பாருங்கள் ஜபம் பண்ணுங்க கருத்திர ஆண்டிலே பிள்ளைகள் அநேகருக்கு நன்மையை உண்டாக செய்வார் சுவாசிக்கிறேன் கற்றுடையதாக இருக்கின்றது அருமையான கட்டுரை பிள்ளைகள வாழ்க்கையில அமிழ்ந்து போகிற நேரங்கள் வரும்போது கூப்பிடுகிறவர்கள் எல்லாம் கர்த்தனை செய்தார் கடந்த ஆண்டு முழுவதும் விசுவாச நிற்பேரோ பழைய வழிபாட்டுக்குள்ளையாவது போய்விடலாமா ஒருவேளை மரணம் ஏற்பட்டாலும் கல்லறதோட்டமாக கிடைக்குமே எண்ணி விட்டேன் என்று சொல்வார் உண்டு அருமையான கட்டுரை பிள்ளைகள அக்கறைக்கு போங்கள் என்று ராத்திரி நடுஜாமத்தில் கடல் மேல் நடந்து வந்தார் கடலின் மோதலால் அலையின் உமரத்தினால பயணம் தவிர்க்கிறார்கள் ராத்திரி நடுராத்திரியில கர்த்தரிவர்களுடைய சங்கடத்தை கண்டுதானே இவரையை என்ன நினைத்து போலேசம் என்று பயந்தார சொன்னார் பயப்படாது நான்தான் நான்தான் என்று சொன்னார் நம்முடைய வாழ்க்கையில பயன்கள் வரும்போது கர்த்தரி என்ன சொல்லுகிறார் நான்தான் நான் வந்திருக்கிறேன் ஒருவருடைய சொத்தத்தை ஏழையாயிருந்தால் ஏழையா இருக்கிறார் ஏவாதவருடைய வாழ்க்கையிலே நிற்பமா என்று எண்ணகளுடைய சொத்தத்தை சீக்கிரமாய் கேட்பார் அப்படி இருக்கும்போது பேதளுக்கு துணிச்சல் உண்டாயிற்று அவர் தைரியமானாள் ஆனால் அப்படினாலே அவர் சொல்லுகிற கேட்கிறார் நான் அப்படி நீ இல்லை என்றால் நானும் அலட்சமா இறங்கி ஜலத்துல வா என்று சொன்னார் இலையில அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அவடிச்சலாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம் கத்தருக்குள் இறங்கி விட்டு எல்லாவற்றையும் விட்டு விட்டு உலகம் ஒவ்வொரு சமுதாயம் சொந்த பந்தோம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் கிறிஸ்துவே தஞ்சமின்றி அவரை பார்த்து வந்திருக்கிறோம் இந்த கிறிஸ்தவ பாதகளை நடக்கும்போது சூழலைகள் வந்து கிறிஸ்துவை பார்க்கிறதை விட்டுவிட்டு சூழல்களை பார்க்க வைத்து விடும் அப்ப என்ன ஆகிவிடும் உலகம் இழுக்க ஆரம்பிக்கும் நேரத்தில் கண்டு பயந்து அமிழ்ந்து போகில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசிய ஏன் சந்தேகப்பட்டார் கையை பிடித்து முடிய பிடித்து தூக்கி எடுத்துவிட்டார் கர்த்தர் இன்று உங்களுக்கு உங்களுக்கு அருளும் ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஏற்பட்ட பயம் எப்படி நம்முடைய எதிர்காலம் எப்படி இந்த வாழ்க்கையில் எப்படி முன்னேற முடியும் எண்ணுகின்றோமா நம்முடைய குறைகள் நிவர்த்தி என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறதா அற்பாசமாக இருக்கின்றோமா எப்படி இருக்கின்றோம் என்று கர்த்தர் பார்க்கின்றார் மறுபடினால சூழலை கண்டு காலங்கள் சென்று விட்டது என்று அறிந்து நீ விசுவாசத்திலே குறைந்து விடாதே விசுவாசமாயிருந்து கத்தர் அருள் ரட்சிப்பை பார் அப்போது மோசங்களை நோக்கி பயப்படாதீர்கள் நீங்கள் நின்று இன்றைக்கு கருத்து உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காணுகிற எகிப்திரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் இன்று உங்களை அமைத்து போட உங்களை திரும்பிக் கொண்டு போய் அடிமைத்தனத்துக்குள் ஆக்கி மெய்ய வரை வழிபட விடாத உங்களை அச்சுறுத்தி உங்களை அடிமைகளைக்குவதற்காக வருகிற அந்த எகிப்தியனை ஒருபோதும் காட மாட்டேச நீதி அனுப்பினிச்சலை அவர்கள் அந்த பக்கம் போய்விட்டார்கள் எகிப்தியர்கள் நாமும் பின் தொடரலாம் குற்றம் துறைதானே என்று எண்ணி பின் தொடர்ந்தார்கள் நடு சமத்துல நடு சமுத்திரத்துக்குள்ள போய் கொண்டிருக்கும் போது அவருடைய வழிபாட்டு கொள்வோம் என்று எண்ணி அவளை பின்தொடர்ந்தார்கள் கர்ச்சர் மோசத்தில் கையை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டினார் என்ன நடந்தது வாசிப்பு இருபத்தி நாலு முதல் நடந்து ஆண்டி தே அந்த குதிரை குதிரை வண்டியினுடைய கலந்து ஓடுகிறது இப்ப அவர்களுக்குள்ளே உண்டாயிற்று அவருடைய தேவன் நமக்கு எதிராக நிற்கிறார் திரும்பி ஓடி விடுவோமா என்று என்ன ஆரம்பித்தார்கள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு சொல்றேன் பிளந்தது கருத்தை நீட்டு கரத்தை நீட்டி அருமையான தேவையான பிள்ளைகள நம்முடைய கரத்தில் அதிகாரங்களை தந்திருக்கின்றார் ஆயுதம் அல்ல நம்முடைய கரத்தில் தேவ அதிகாரம் உண்டு கைவிட்டால் பேய்கள் ஓடுகிறது நோய்கள் குளம்கிறது நடக்கிற கிரிகளை நாம் பார்க்கிறோம் அல்லவா இருவேறு அடுத்தபடியாக அது நடக்கும் அடுத்தபடி உள்ள நடக்கும் தொடர்ந்து சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்து தண்ணீர் மதலாக நிற்கிறது வேகமாக ஓடி திரும்பி வந்து எகித்திரதற்கு எதிராக ஓடும் போது கடல் ஜலம் திரும்பி வந்த ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வையான அனைத்தையும் ஓடிக்கொண்டது அவர்களில் ஒருவனாக ஒருவனும் தப்பவில் அதே சமுத்திரத்திற்காக சென்று அதாவது பார்வையுடைய முகத்திற்கு சேனைக்கு பயமரத்திற்கு தப்பு வைக்கப்பட்டார்கள் இன்று நடக்கிறப்பை பாருங்கள் சேனையெல்லாம் சமுத்திரத்திலே கடலுக்குள்ளே மூழ்கி போயிற்று அவருடைய வித்தைகள் எல்லாம் அவருடைய பயிற்சிகள் எல்லாம் அவர் கொண்டு போன குதிரை வீரர்கள் எல்லாரும் சமுத்திரத்தில் மூழ்கி போனார்கள் எப்படி முழுகனாங்க பதினைந்தாவது காரம் ஐந்தாவது வாய்க்கிட்ட வாசிங்க ஆலி அவர்களை மூடிக்கொண்டது கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள் கல்லை போல் அமிழ்ந்து போனார்கள் அமர்ந்து போகவில்லை அதே வழியாகத்தான் சொன்னார்கள் அவளை கர்த்த ரூய்யா கர்த்தன் அவளுக்கு ரட்சிப்பின் வழியை காண்பித்தார் இவர்கள் அதே சமத்துறத்தில் கல்லை போல தண்ணிக்குள்ள கள்ளத்துக்கு போட்டால் அப்படியே போயிடும் கல்லை போல் அமிழ்ந்து போனார்கள் வாக்கியம் காற்றை வீச பண்ணுமீர் கடல் அவர்களை மூடி கொண்டது திரளான தண்ணீர்களின் ஈயம் போல் அமர்ந்து போனார் போல் அமிழ்ந்து போனார்கள் பிள்ளைகளை கர்த்தனை உறுதியாக பற்றி கொள்வோம் எந்த விஷயத்துக்கும் கத்தரை நோக்கி கூப்பிடுவோம் எந்த காரியங்களுக்கு கத்தனை நோக்கி கூப்பிடுவோம் கர்த்தரமை ரீப்பார் நமக்கு ரோமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் போகும் உன்னதமானவருடைய மறையில் இருக்கிறவர்களுக்கு அவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கின்றது தொடர்ச்சி வர சங்கீத ஏழை டனத்தில் எங்கே சங்கீதக்காரன் தாவிதராஜா இப்படி அவர் சொல்லுகின்றார் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது பதினாயிரம் பேரும் எழுந்திராலும் ஒன்று ஆகாது ஒன்று ஆகாது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து வரும் பலனை காண்பாய் மற்றவர்கள் நம்முடைய கண்ணை காணும் நம்முடைய கண்களையே காணும் பக்கத்தில் ஆயிரம் பேரும் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேரும் நான் முன்பிருந்த இடத்துல சர்ச்சை உடக்கை எங்களை அழித்து போட முடியாது நாங்கள் இருந்து பாம்புற ஒரு பேர் உள்ள இருந்தோம் உங்களை தாக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் ஒரு திருவிழாவை முன்னிட்டு அவர்கள் எல்லாரும் எழுப்பி வந்தார்கள் தேவனுக்கு மயம உண்டாவதா பாபோல் இருக்கிற நம்மை தாக்குவதற்கு நம்மடைய கர்த்தர் இருக்கிறார் இல்லையா இல்லையா நம்மளுடைய தேவன் இருக்கிறார் அது அப்படின்னாலும் அவர்களுக்கு இந்த அச்சுறுத்துதல் ஏற்படுகிறதுனால அப்படியே ரெடி ஆகிறார் இன்றைக்கு தேவாலயம் அங்கே உண்டு கத்தருக்கு ஆராதனை உண்டு கடவுள் இருக்கிறார் அதில் சம்மந்தப்பட்ட அநேகர் ஒரு நாங்கள் இருக்கிற காலத்திலே ஏழு எட்டு பேர் போயிட்டார் துள்ளத்துடிக்க போயிட்டார் நடந்து கொண்டே இருக்கிறது அதில் முக்கியமாக இருந்தவர்கள் இன்று ஆலயத்தில் விசுவாசிகளாக இருக்கிறார்கள் நாம் அது விரிவாக சொல்ல விரும்பவில்லை அதனுடைய பக்கத்தில் ஆயிரம் பேரும் ஒன்றை தாக்குவதற்காக ஒன்றையும் மறுபடியும் இந்த லட்சியம் போய்விட்டு செய்வதற்காக பழைய வழிக்குள்ளே வந்துவிடு உனக்கு நாங்கள் வீடு தரமாட்டோம் சொத்து தர பிள்ளை நிலை என்று எழுதி கொடுத்து விட்டு போய்விடு என்றெல்லாம் அச்சுறுத்தல்கள் ஏற்படும் கத்தர் சொல்ல பக்கத்தில் ஆயிரம் பேரும் பக்கத்தில் பதினாறு பேர் விழுந்தாலும் அடையாது பலனை பார்க்கும் அறிவியல் அவர்களே எகிப்தியன் கல்லைப்பூவல் அமிழ்ந்து போய்விட்டான் அவர்களை திரும்பி பார்க்கவில்லை இன்று கண்ட எகிப்தியனை இன்னைக்கு அவங்க அக்கம் அவளை சேர்த்தா ரஷிக்கப்பட்டார்கள் அவளை விடுதலை பயமரித்திலிருந்து விடுதலை பெற்றார்கள் அந்த பக்கம் போய் சேர்ந்தார்கள் இவர்கள் கல்லை போல அமைந்து போய்விட்டார்கள் மூழ்கடிக்கப்பட்டு போய்விட்டார்கள் அப்படி எல்லாருமையான கட்டுரை பிள்ளைகளை இந்த நாளில கட்டுரை வார்த்தை அமைப்பார்த்து என்ன சொல்லுகின்றது குரதமாக தீது செய்கின்றவர்கள் தேவையான பிள்ளைகளை குரமாக நீட்டுகின்றவர்கள் பிள்ளைகளுக்கு செய்கின்றவர்கள் ஏன் என்ன சொல்லுகிறது யாக்கவுக்கிற குறி சொல்லுதலும் மாந்திரிகமும் வலிக்காது ஈயம் போல முடிக்க போயிடும் கல்லை போல அமிழ்ந்து போயிவிடும் நம்முடைய ஊழியத்தில் எத்தனையோ மாந்திரவாதிகள் மண்டை போட்டிருக்கிறார்கள் இன்னொரு மாந்திரவாதி நம்முடைய ஊழியத்தில் இருக்கிறார் இருக்கிற மாந்திரி அவர் ஒரு ஆலை நான் பாத்திரகாரம் பண்ணுவாரு கூட்டு வந்தாங்க கூட்டு வந்தாங்க மாந்திரிகெல்லாம் பண்ணுவாரியா அப்படின்னு சொல்லி இப்ப ஏசுவை பற்றி சொல்லி இருக்கிறோம் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார் என்று சொன்னார்கள் அவருக்கு அகைஜபம் பண்ணுவோம் கோயில் இதை விட ஒரு முக்கால் முக்கால் அளவுக்கு கொஞ்சம் குறையா இருக்கும் நீளம் அப்போது இந்த பக்கத்தில் வச்சு அவரை தேவமானும் தூக்கி ஒரே தூக்க தூக்கி கொண்டு அந்த சூறில் போட்டுட்டு இருந்தாரு அவர் நம் தலையில் கை வச்சு தான் அவரை தூக்கி அங்கோட்டு போட்டுடு அப்போ பழையபடி அவரை பார்த்து கொண்டு வந்து வாசி கேட்டாங்க அறையில் நேரு தாய் தேக்கட்டி இருக்கு நேராக என்ன கேட்டாங்க அதுக்குள்ளே தான் அவருடைய எல்லாம் இருக்குது அதுக்குள்ளே தான் வச்சிருக்கிறாரு அதெல்லாம் ஆமா இருக்கு அப்படின்னு சொன்னார் அதை வெளியிடும் அப்போ அதை எடுத்து கயிறுல கட்டி போட்டுருந்தாராக இல்லை அதை திறக்க முடியாது ரொம்ப வருஷத்துக்கும் திறந்து அதை எரிக்க ஏற்பாடு பண்ணினோம் ஒரு தேவனுடைய மனுஷனாக மாறினார் மாறினார் ஆனப்படியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பயப்படாதீர்கள் கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது பயப்படாதீர்கள் நின்று கொண்ட ரசிப்பை பாருங்கள் உங்களை ரசிக்கும் தேவன் உங்களை சத்துடைய கைகளை கொடுக்கிறவர் அல்லமை உண்டாவதாய் என்று உங்களை அச்சுறுத்துகிற எகிப்தனை நீ ஒருபோதும் காண மாட்டீர்கள் தேவனுக்கு மயிமை உண்டாவதாய் கோலி ஆற்று ஒரு மனித இருந்தான் பாருங்க தலைவராக ஜனங்களுக்கு அவன் அங்கிருந்து பாடறதுக்கு வருவான் யுத்தம் செய்யறதுக்காக அவனுடைய கையில் ஒரு ஈட்டி தாங்கு உண்டு அந்த ஈட்டி தாங்க நம்ம மண்டபத்தில் இருக்கலாம் தூள் அவ்வளவுக்கு இருங்க ஒரு ஈட்டி தாங்கு அதாவது படைமரம் கர்நாடக உள்ளது எழுதியிருக்கிறது படைமரம் என்றால் அதாவது நெசவாளிக்கு நெசவு செய்யறவங்களுக்கும் தெரியும் அந்த இதை சுற்றுறது அது சக்கரமாக இருக்கும் சாரி கையை நெசவு பண்ண அந்த நூல் சாரி இருக்கும் அது இங்கே படைமரத்தில் இது படைமரம் சொல்றது வரும்போது உடல் பெருமை தன்னுடைய கூட்டத்தினுடைய பெருமை தனக்கு இருக்கிற அவன் பார்க்கிறான் இஸ்ரோல் ஆடுகிறார்கள் இசாயின் மகனில் மூன்று பேர் அங்கேயே நிற்கிறார்கள் அதில் ஒருவர் இளையவர் தாவித என்பவர் அவருடைய மகனிடத்தில் சொன்னார் போய் அண்ணாவெல்லாம் பார்த்துவா போகும்போது வந்து நிற்கிறான் அவன் வந்து ஜீவனுள்ள தேவனையும் தேவனுடைய பிள்ளைகளையும் நெந்திக்க தூசிக்கிறான் கிட்ட வார்த்தை அதை நிந்திக்கிறான் வாங்கடா அவங்களையெல்லாம் நான் கொண்டு போடுவேன் தாவிதாக்கி போய் பார்த்த ஒரு சின்ன பையன் அவர் அந்த ஆடுமேக்கிற ட்ரெஸ்ஸு காலத்தட்ட விட தான் அங்கே விரிக்கிறார் ஒரு கவனங்கள் எல்லாமே இல்லை ஒரு தடியும் இருக்கு அங்கிருக்கிறார் அவரு ஜீவனுள்ள தேவனை தூசித்த உடனே வேகம் உண்டாகி அவர் அந்த கோலியாத்துக்கு முன்னாலே போகிறதற்கு முன்னால் கேட்டார் இவரை கொண்டால் என்ன கிடைக்கும் சொன்னார் அவருடைய மகளை விவாகம் பண்ணி கொடுப்பார் இப்படி எல்லாம் சொல்றார் தருவன் சொல்றாரு அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கும் போது ராஜா இவரை அழைத்து வர சொன்னார் சவுளிடத்தில் இவர் கொண்டு விடப்பட்ட போது சவுல சின்ன பையனா இருக்கிறேன் என்று கேட்டபோது ஆடி மழைக்கும் ஒரு கரடியை கிழித்து போட்டிருக்கிறேன் ஒரு சிங்கத்தை கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த சொத்தனா ஏமாத்திரம் ஜீவனில் தேவனை நிந்திக்கிறான் என்று சொல்லி அந்த சவுலுக்கு ஒரு தைரியம் சொல்லுகிறார் பாருங்க ஒன்று சாமுதல் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி வாக்கியத்தை கலங்க வேண்டியதில்லை யுத்தம் பண்ணுவேன் என்றான் தேவ ஜனங்களையும் தூசிக்கிற கெட்ட வார்த்தையினால் ஏசுகிற இந்த மனிதனை குறித்து ஒருவரும் கலங்க வேண்டாம் ஒருவருக்கும் பயம் வேண்டாம் தேவையில்லை ஜீன என் தேவனை தோசித்தோட வேகம் ஏற்பட்டது உணர்ச்சி வந்தது ஆமையர் கத்துட பிள்ளைகளை நமது தேவனை தூசிக்கும் போது நமக்கு அப்படி ஆகும் ஆகணும் சொன்னார் ஒருவரும் பயப்பட வேண்டிய நான் போய் அவனை வீழ்த்துகிறேன் அவன் சொல்லுகிறான் அவனுடைய கையில ஆயுதங்கள் எல்லாம் இருக்கிறது அவன் எப்படி நான் சொல்லுகிறான் உன்னுடைய தலையை வெட்டி உன்ன சரீரத்தை ஆகாய்த்த பறவைகளுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறான் இவர்கள் சொன்னார் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தில் சொல்கிறேன் பட்டியத்தோடு இயற்கையோடு வருகின்றாய் நான் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தில் அவனிடத்தில் வருகின்றேன் வேல்தினான் இன்று கண்ட எகிப்தனை நீதே காண மாட்டாய் ஒரு சின்ன கொண்டு இயேசுவின் நாமத்தில் தேவையான நாமத்தில் அவனை வேழ்த்தினான் அவனுடைய படைகள் எல்லாம் ஓடிவிட்டு அருமையான கற்றிட பிள்ளைகளை இன்று தேவர்களை ரட்சிப்பே பாருங்கள் உங்களுடைய அச்சுறுத்துகிற காரியங்கள் எவைகளாயிருந்தாலும் அதை மாற்ற கற்றர் வல்லவராயிருக்கிறார் அதை நீங்கள் காண மாட்டீர்கள் மறைந்து போய்விடும் என்று இறை வாக்கு சொல்லுா இது சொல்லுகிறார் சவுளிடத்தில் பதினேழாம் அதிகாரம் ஒன்று சமையல் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு ஒன்பது வரைக்கும் எல்லா ஜனக்கூட்டங்களும் அறிந்து கொள்ளும் ஏதாவது பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ஒரு மனிதனும் யாரையும் ஒன்றும் செய்ய முடியாது முடியாது அனுப்படியால ஜனக்கூட்டம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கத்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புட எறி பதிந்து என்று சொன்னார் ஒன்றும் கிடையாதுல என்ன இருக்கு நம்ம இருக்கிறார் கொடுத்திருந்த அதிகாரத்தின்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பின் வழி திறந்தது கையில தேர் கொடுத்த அதிகாரத்தின்படி எகிப்தியர்கள் சமுத்திரத்தில் மூழ்கடிக்கப்பட்டு போய்விட்டார்கள் நாம் தனிப்பட்ட மனிதர்கள் அல்ல தேவனுடையுடைய ஐக்கியத்தில் நாம் இருக்கின்றோம் ஐக்கியத்தில் இருக்கிறோம் தேவன் எழுந்தில் இருக்கிற தெய்வீக ஐக்கியத்துக்குள்ளாக கட்டணமே சேர்த்து இருக்கின்றார் நமக்கு தேவன் ஆமன் தரிக்கப்பட்டிருக்கிறதுனால் இன்று கண்ட எகிப்தனை கோலி ஆற்ற சொன்னான் உன்னை அழிப்பேன் உன் தேசத்தை பிடிப்பேன் என்றான் தேவனுடைய மனிதன் சொன்னான் இல்லை தேவன் பட்டய ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல அவன் உன்னை என்னுடைய கையிலே கற்றர் கொடுப்பார் என்று சொன்னார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டு பறந்திருக்கிறது கர்த்தர் நன்மையானவர்களை செய்வார் மூன்றாவது நாம் பார்த்தோம் யாத்ரா பதினாலாம் அதிகாரம் பதினாலாவது வாசகர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்களாக என்றார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நீங்கள் ஒன்றும் செய்யலாம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் இந்த யுத்தத்தை கர்த்தர் செய்வார் தூதர்களை கொண்டு செய்வார் தேவநாயக்க செய்வார் அதாவது தேவநாயக்கர்த்தர் மோசை அடக்க முடிவதற்கு ஒரு தூதனை பயன்படுத்தினார் தூதர்களை பயன்படுத்தினார் அல்லவா கர்த்தர்தான் அடக்க முடினார் என்று எழுதியிருக்கிறது ஆனால் அதை தூதர்களை கொண்டவர் செய்திருப்பார் என்று நாம் வருகின்றோம் சிறவர் ஜனங்களுக்கு அங்கே அனுப்புவேன் அவர்கிட்ட செய்த அவர்களை சங்கரிப்பார் என்று சொன்னார் என்று நான் வாசிக்கின்றோம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கிறார் என் தூதனானவர் உனக்கு முன் சென்று என்னுடைய தூதனானவர் உனக்கு முன்பாக சென்று எவ்வளோ பெர்சியரும் காணானியரும் ஏவியரும் இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார் அவளை நான் அதம் பண்ணுவேன் தேவன் அதம் பண்ணுவார் நான் அவைகளை அதம் பண்ணுவேன் நான் அவைகளை அதம் பண்ணுவேன் நீங்க சுதந்திரிக்க போகிற தேசத்துல இருக்கிற தீபிகளை மாற்றுவேன் என்று ஆண்ட சொன்னார்ாதிகள்னானவார் நீங்கள் சுமார் கத்துவ மொத்தமாக விரட்டமாட்டேன் கொஞ்ச கொஞ்சமாக விரட்டுவன் காரணம் என்னென்றால் மொத்தமாக காட்டு முருகங்கள் வந்து உங்களுக்கு தொலை கொடுக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை செய்வேன் தேசத்தில் நடக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் நான் யுத்தம் செய்வேன் சொல்லுகிறார் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் ஏற்படும் மாற்றத்தை உண்டு பண்ணுவார் தூதனாரை அனுப்பினான் அதை செய்வேன் என்று ஆண்டு சொன்னார் இந்த யுத்தம் நீங்க சும்மா இருப்பீங்க ஆண்டவர் அதை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது இதே சாதன கமிஷாக பற்றி அந்த நேபகத்திலே சார் பாருங்க மறுபடியும் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வாய்க்கத்தை ஒருவா செய்யலாம் மூன்றாவது இருபத்தி எட்டாவது அப்பொழுது நேபுகாத்மியார் வசனித்து சாதார்க்கு மேஷாக் ஆபேத் தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் தூதனை அனுப்பி அச்சனையோடு செய்தார் அச்சினுடைய உக்கரத்தை அணைத்து போட்டார் வேகத்தை தனித்து போட்டார் என்று நாம் காணுகிறோம் அவர்கள் அதாவது ஜீவனுடைய தேவனை தவிர மற்ற தேவர்களை நான் வழிபட மாட்டோம் என்று சொன்னபடியால் அதற்கு ஒப்பு கொடுத்தபடினார் அக்கினிக்குள்ள போகிறதுக்கும் தயாராக அனுப்பி அவளை அக்கினியில் இருந்து அவளை ரட்சித்தார் என்று வேதம் சொல்கிறது ஹலே லுய்யா கற்ற பிள்ளைகளே உங்களை வேணை ரட்சிக்காலம் வந்திருக்கிறது ஹலே நம்மை விடுவிப்பார் பயப்படாது என்று இறை வாக்கு சொல்கிறதற்காக ஆண்டு வரை நான் சொந்திருக்கிறேன் தேவனுக்கு மைமை உண்டாவதாக இந்த நாள் லட்சுப்பின் லட்சிப்பின் வருடம் பிறந்திருக்கின்றது நம்மில் அநேக பல காரியங்களிலே நாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் கருத்து நம்மை ரசிக்க வந்திருக்கின்றார் நமக்கு தீமை செய்ய முற்படுகிற சக்திகள் காணாமல் போய்விடும் என்று வேதம் சொல்லுகின்றது சிலர் பக்கத்து வீட்டில் உட்கார்ந்து கொண்டு தொந்தரவு பண்ணி கொண்டே இருப்பாங்க தேவம் பண்ண முடியாது இப்ப நல்லா கிறிஸ்தவ பாடல் போட்டுவிட்டா உடனே அங்க அவங்க இதெல்லாம் வந்து கொண்டே அப்படி அநேர் அவதிப்படுவார் நாள் ஒரு ஊருக்கு போயிருந்தோம் அங்கே ஒரு வீட்டில் ஜெவமணி விட்டு விசுவாசு வீடு ஜெவமணி விட்டு வெளியே வரும்போது பக்கத்தில் ஒருவர் கிளம்பி விட்டார் அவர் விசாரிக்கும் போது என்ன என்றால் இவர் இவர் வந்து அவருடைய தம்பி ஆனால் அவர்கள் ஜெபம் பண்ணுகிறதை இவருக்கு பிடிக்கலை அதனால இவர் தாரார் பண்ணுகிறார் நெருக்களை கொடுக்கிறார் நான் உடைய வார்த்தை சொல்கிறது இன்று கண்ட எகிப்தியனை உன்னை வேதனைப்படுத்துகிற உன்னை பயப்படுத்துகிற உன்னை தேவனை ஆராதிக்க விடாத தட்கிற எகிப்தியனை காண மாட்டார் என்று வாக்கு சொல்கிறது தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அனுப்பினாலே தூதனானவரை அனுப்புவேன் அவர் வந்து யுத்தம் பண்ணுவார் அக்கினிக்குள்ளே போயிருந்த இவர்களை யாரும் ரட்சித்திருக்க முடியாது அக்கினி அவர்களை மேற்கொண்டிருக்கும் அக்னி வேகம் அவர்களை மேற்கொள்ளாமல் தூதனை அனுப்பி இந்த வேலை செய்து விட்டார் அவர்களை சொல்லுகிறார் பரலோகத்தில பெரிய தூத படைகளே பரலோகத்தில் இருக்கிறது அருமையானவர்களே பல்லகத்துல இங்க நான் நினைக்கிறோம் நாம இன்னும் கொஞ்சம் பேரு ஊர்ல ஒரு ஆளு வீட்டில் ஒரு ஆளு இப்படி நம்ம நினைக்கிறோம் பரலோகத்துல எத்தனை வகையான தூதர்கள் சரகில்லாத தூதல் இருக்கிறார்கள் நாலு சரகுள தூதல் இருக்கிறார்கள் ஆறு சரகுள தூதர்கள் ஆராதிக்கிற வேலை மிகாவில் மிகாவில் வீரனுடைய தலைமையில் எங்க ஒரு பெரிய படம் இருக்கு அது எவ்வளவு என்று சொல்ல முடியாது அந்த தூதர்களை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர் நிமித்தம் பணிவிட செய்யக்கூடிய ஆவிகளாக அவர்கள் இருக்கிறார் இருக்கிறார்களோ யார் ரஷிக்கப்பட்டு பூர்ண ரட்சிப்புக்கு ஆயுத்தமாக அவர்களுக்கு பணிவுடை செய்ய அவர்களுக்கு உதவி செய்ய அவர்களுக்கு இருக்கிற காரியங்களை யுத்தம் செய்து மேற்கொண்டு கேள்படுத்தியவர்களுக்கு உதவி செய்ய தூதர்கள் இருக்கிறார்கள் தூதர் கூட்டங்கள் பல இருக்கிறது அதை நேரடியாக பார்த்தவர்கள் பலர் உண்மை நாங்களும் அனுபவித்திருக்கிறோம் தூதர்களை காற்று காற்றாக வந்துருவாங்க இப்பதானே வந்துருக்குது அந்த காலத்துல ஒரு ஏசியும் கிடையாது கேசும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படிப்பட்ட காலத்திலேயே அந்தந்த நேரத்திற்கு தெய்வம் தடைய தூதர்களை அனுப்பி நமக்கு உத்தாசம் செய்கிறார் உதவி செய்வாடக்கான அடிச்சது ஆலோசனை மக்கள் வர இருக்கிறார்கள் கூட்டம் ஆரம்பமாக போகிறது இப்ப நம்மளை பார்த்தே மக்கள் பரிதபிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய நிலைமை இருக்குது அப்ப அவரு ஜபம் எப்படி ஒரு உஷ்ணம் ஒரு காதுக்குள்ள ஒரு உஷ்ணம் ஒரு சூடு அப்படியே உடம்பு பறந்துச்சு எல்லாம் போயிட்டு அடுத்த மூன்று நாள் அங்கிருந்து ஒரு ஆட்டமும் இல்லை ஆண்டு வந்த தூதர்களை காற்றாக மாற்றுவார் அக்கினியாக மாற்றுவார் மற்ற உதவியும் செய்வார் அப்படிப்பட்ட தேவரை நாம் ஆராதிக்கிறோம் வார்த்தை தான் சொல்லுகின்றது நீங்கள் சும்மா இருப்பீங்க கற்று உங்களுக்காகத்தேதம் சொல்கின்றையாயலியாஜா ஒரு கடுதல் எழுதி அனுப்பினான் எஸ்ஐ கே ராஜாவுக்கு சிறுவில் ராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பினான் அதாவது என்னுடைய சேனையை நான் அனுப்பினா ஒரு நாட்டில் நடக்கிற மண்ண ஒருபடி ஒருதான் அழந்தாலும் நாட்டில் இருக்கிற மண்ணு பத்தாது என்று அவ்வு ஒரு கடிதம் எழுதி அனுப்பினான் அந்த கடிதம் இருக்கிறது உடனே எங்க போனாரு தேவாலயத்துக்கு போனார் தேவனை தேடி தேவாலயத்துக்கு சென்றார் அங்கே போய் லெட்டரை விரித்து வைத்து விட்டு பலிபடத்துக்கு முன்னாலே நின்று ஜபம் பண்ணிவிட்டு நான் ஒரு சிறிய படையை வைத்திருக்கிறேன் அவன் பெரிய படையை வைத்திருக்கிறான் வந்தால் நான் யுத்தம் இது மேற்கொள்ள முடியாது நேர பார்த்து கொள்ளும் யுத்தம் கருத்தருடையது என்ன பண்ணினார் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேருக்கு காரணம் அந்த தேவ்தான் நம்ம ஆராய்ச்சிக்கிறோம் இரண்டு ராஜாக்கள் பத்தொன்பது 14 del modelo 16 lo que vas a decir ahora கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவர் கர்த்தரின் போய் கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி வாசம் இஸ்ரோலின் தேவனாய கர்த்தாவே ஒருவரே ராஜ்யங்களுக்கு வானத்தையும் உண்டாக்கினர் கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும் கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும் சனகரி ஜீவன் தேவனை நிந்திக்கும்படி சொல்லி வார்த்தைகளை கேளும் கர்த்தாவே அஸ்ரீய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவரது தேசத்தையும் அவரு தேவனை நெருப்பினால் போட்டுவித்தது அவைகள தேவர்கள் அல்லவே மனசர் கை வேலையான மரமும் கல்லும் தானே அவளை வீரர்கள் தான் இருக்கிறான் தெய்வங்கள் என்னையும் வந்து அவருக்கு செய்தி வந்து ரெண்டு இருபதாவது என்னவென்றால் என்னவென்றால் சனகரிப்பு நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டு கேட்டு பயப்படாது என்று சொல்லிவிட்டார் நீ தேவாலயத்தில போய் பண்ணிட்டு ஜமா இருக்கிறது அல்லவா நம்முடைய வந்து ரோம்ல இருந்து அடிக்கடி கோயில்கள் எட்டிப்பா சத்தம் கேட்கும் வந்து வழக்கமாக சிலருந்து கோயிலுக்குள்ள வந்து ஜோமனிக்கிட்டே இருக்கிறாங்க சில வீடு கூட்டமாக வந்து ஜோமணிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் நான் பாத்துக்கிட்டே இருக்கிறோம் கத்திய வார்த்தை சொல்லுங்கிறது உன்னுடைய விண்ணப்பத்தை விண்ணப்பத்தை கேட்டு தேவாலயத்தில் எடுத்த விண்ணப்பங்களை கேட்டிருக்கிறேன் பயப்படாதே சம்பவித்தது என்னவென்றால் கர்த்தனை தூதன் புறப்பட்டு பாளையத்தில் லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரை சங்கரித்தால் அதிகாரமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள் என்று கண்டிப்தனை நீ காண மாட்டான் கர்த்தர் உங்களுக்கு அக யுத்தம் செய்யா சும்மா இருப்பேன் அதன் பண்ணாரா சும்மா இருந்தார் அவர் சும்மா இருந்தார் அனைவருக்கு மருமை உண்டாவதாக அவர் இவர் லெட்டரா வீட்டுக்கு போயிட்டார் வீட்டுல போய் இருந்தார் மறுநாள் செய்தி ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் யுத்தம் செய்தார் ஒரு பேர் போயிட்டார் அருமையான கற்றுரை இந்த நாளிலும் நமக்கு அருளுகின்ற வார்த்தை இந்த மரணத்தின் ஆரம்ப நாட்களில கர்த்தர் அருகின்ற வார்த்தை கர்த்தர் அருகின்ற வார்த்தை என்று நின்று கொண்டு இன்று உங்களுக்கு தேவன் அருள் ரட்சிப்பை பாருங்க இன்று கண்ட எகிப்தேனை ஒரு நாளும் காண மாட்டீர்கள் படிப்படியாக இது நடக்கும் இன்று கண்ட எகிப்தேனை ஒருபோதும் காண மாட்டார் நீங்கள் சும்மா இருப்பீங்க கர்த்த உங்களுக்காக வைத்துக் கொள்வோம் தேவனுடைய பிள்ளைகள் என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அவைகளை மாற்று தேவன் வல்லவராக இருக்கிறார் கட்சிக்க வல்லவராக இருக்கிறார் அவைகளை ஒன்றுபடுகிறவைகள் நம்ம மறந்து கொடுத்து அருமையான சாட்சி பின்னாலே இருந்து சொன்னார் என்னுடைய அம்மா அப்படி ஆகிவிட்டார்கள் நான் இப்படி ஆகிவிட்டேன் இப்ப இப்படி இருக்கிறேன் என்று சொன்னார் அழையலோயா நான் இப்படி நல்ல கர்த்தரதை செய்வார் தீமைகள் அகற்றப்படுதல் தொடர்ந்து கத்த நமக்கு அகத்தும் செய்யல காணாமுக்குள் புகழங்க ஜாதிகளை கத்தரித்தும் செய்து விரட்டி விடுவார் ஒரே ஆகல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரகாரம் தேசத்தில் பல மாறுதல்களை தேர்ந்து கொண்டு போனவர்